ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கூறியதாவது நபிசல்லு அலஹிவாசலம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் யார் நமது தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானி கொடுப்பது போல் கொடுக்கிறாரோ அவரே உண்மையில் குர்பானி கொடுத்தவனாவார் யார் தொழுகைக்கு முன்பே அறுத்து விடுகிறாரோ அவர் தொழுகைக்கு முன் தமக்காக அறுத்தவனாவார் குருபானி கொடுத்தவர் அல்லர் என்று குறிப்பிட்டார்கள் அப்போது அபு தர்தா பின் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹு இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய தினமாகும் இன்று விளங்கி நான் தொழுகைக்கு முன்பே என் ஆட்டை அறுத்துவிட்டேன் என் வீட்டில் அறுக்கப்படும் ஆடுகளில் எனது ஆடே முதன் அறுக்கப்படுவதாக அமைய வேண்டும் என்றும் விரும்பி அறுத்துவிட்டேன் எனவே நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே என் ஆட்டை அறுத்து அதே காலை உணவாகவும் உட்கொண்டு விட்டேன் என்றார் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உம்முடைய ஆடு மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட ஆடாகத்தான் கருதப்படும் என்று கூறினார்கள் அப்போது அவர் அல்லாஹின் தூதரே என்னிடம் ஓராண்டு நிறையாத ஆட்டுக்குட்டிகள் உள்ளன எங்களிடம் இரண்டு ஆடுகளை விட விருப்பமான ஆறு மாதம் நிரம்பிய ஆட்டுக்குட்டி ஒன்று உள்ளது அதை அறுப்பது எனக்கு போதுமா என்று கேட்டார் ஆம் இனிமேல் உம்மை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் விடையளித்தார்கள்